விசாரம் செய்த பிறகு ஆத்மா பிரிக்கப்பட்டுவிட்டது பிரிந்த பிறகு அது தனித்தான் இருக்கு அதனால் பஞ்சகோஷங்கள் நானும் இல்லை எனது இல்லை எல்லோரு பாவனையும் ஏற்படும் அதனால தான் பஞ்சகோஷ படிப்பினை உணரும் ஆன்மா மருவ கோஷம் ஆகான் மற்றவன் தர்மம் மேகான் பஞ்சகோஷங்கள் எந்த கோஷம் ஆக மாட்டான் பிறகு தர்மங்களும் மேக மாட்டான் இப்போ தனித்திருக்கின்ற பாவனை ஒன்று உண்டாகும் அந்த பாவனை கண்டா காரமாக தான் முதல்ல இருக்கணும் அப்புறம் அரண்டா காலமாக பாவனை பண்ணணும் அண்ட காலத்தில் சீக்கிரம் வந்துடுதில்லை தனித்து இருக்கிறதுங்கிற எண்ணமே சீக்கிரம் வராது அப்புறம் அகண்டா காலத்தில் எங்கே வரப்போகுது இதெல்லாம் இங்கே வந்து விழுந்த கால நேரத்தில் அபியாசம் பண்ணணும் அதெல்லாம் மாற்றி அமைச்சு அந்த அகண்டா கால விருத்தி உற்பத்தி ஆகி அகண்டா கால விருத்தி என்ன அந்த மோசமே அகண்டா விருத்தி தான் ஆனாலும் பாவனையோடு கூடணும் அண்ணன் நான் சசிகானந்த பிரம்மம் வியாபகன் போடணும்னு சொல்லும்போது அந்த பாவனையும் பூர்ணமாக இருக்கணும் விரியணும் வா சொ சொல் பத்தாது சொல் மட்டும் என்ன பேச்சுக்கு அழகாக இருக்கும் அவ்வளோதான் அனுபூத்து வராது பாவனை சீக்கிரம் வந்துடும் அதுவும் வராது நால்வடாக தான் வரும் அவர் பாவனை பழகுனாக தான் வரும் சம்ஸ்காரமாகணும் அந்த பாவனையோடு கூடியும் நான் நகர லட்சானந்தபுரமும் அப்படின்னு சொன்னாக்க அந்த அகண்டாங்கிறதுக்கு கண்டம் இல்லாத தேவசாலத்து பரிச்சோதம் இல்லாத வசூன்னு யாம் வரணும் அது கிட்ட ஆகாயம் தான் கொள்ளணும் அவர் பாவனை முக்கியமான பாவனை அதெல்லாம் இதுதான் வேறு சொல்லப்படலாம் கடைசி அகண்ட பாவனி கணிதமில்லாத பாவனை மற்றக பாவனையோடு கூடிய விருத்து இருக்கு அந்த விருத்து தான் அகண்டகார விருத்தின்னு போயிரு அதுதான் அஞ்ஞானத்தை நாசம் பண்ணக்கூடிய யோகித உண்டு மற்றெல்லாம் கிடையாது அதனால தான் அபியாசம் பண்ணணும் சொல்வது தான் சொல்றார் ஆகும் அகண்டகார விருத்தனே அனைவர்தும் ஆதரவை அபியாசித்து சோக சித்து விகர்பங்கள் தீர்த்து சொன்ன மகண்டே சொரூபமாக என்ன அவ்வளவு முக்கியமானது அது அந்த அகண்டாகார விருத்தியை பாவனையோடு கூடிய அபியாசம்தான் பலன் தரும் ஆ பிரம்மஸ்மின்னா பரச்சினத்தை பிராந்தியம் அவர சின்னத்து ஞானம் உண்டாகுதுன்னு பாவனையோடு செய்யணும் பிரம்ம பிரம்மஸ்மின்னு சொன்னால் பரோட்சத்தை பிராந்தி போய் அவரோச்சனத்து ஞானம் உண்டாகிறது பாவனியோடு செய்யணும் அதே போல் நான் பிரம்மசுரமாக இருக்கிறேன் என்ற பாவனை அகண்டாகார விருத்தியோடு கூடியிருக்கணும் அது பாவானி அகண்டமாகணும் அகண்டம் ஆகும்போது சகிராதிகள்னா பரிச்சனமாக தோற்றும் இது எனக்கு அண்ணிமை அந்நியதாக இருக்குதுன்னு நல்லா தெரியும் அப்போ ஆண்டமாகும்போது அகாண்டமாக பரிச்சனத்தோடு கூடிய அந்த பானை வரைக்கும் ஆனால் இந்த பஞ்ச கோஷங்கள் நம்மகிட்ட இருக்குன்னு தான் பானை வரும் இப்படி ஒரு பாவனையை மாற்றி அமைக்கிறது தான் வேதாந்தில் விசாரமாக சொல்லப்பட்டு உள்ளது அதான் இங்கே சொல்கிற மரும மற்றதன் தர்மம்மேவான் மே பொ பொ பொ பொ பொ பொ பொ பொ பொ பொருந்த அர்த்தம் என்பதுக்குறவிய கண் பஞ்சகோச பகுப்பினை யோகத்தாலே புறையற அவள் சாட்சிதானே ஒருமையாய் மிஞ்சி தோன்றும் இந்த அது ஆத்மா தனித்திருக்கிற மாதிரி ஒரு பாவனை உண்டாகும்னு சொல்கிறார் பரவிய பஞ்சகோஷ பகுப்பினை யோகத்தாலே யுக்தினாலதான் அதில் தான் யுக்தி தான் விசாரணை செய்யணும் இந்த பஞ்சகோஷம் அண்ணமையம் பிராணமையோ மனமையோ விஞ்ஞானமையும் ஐந்து கோஷங்கள் நாளல்ல என்று ஒரு பாவனை ஏற்கொள்ளும் அப்படி ஏற்பட்டால் புறையற அபவாதித்தால் குற்றம் இல்லாமல் அதை பொய்ய நிச்சயித்தால் பொரிந்த அவ் அவவாதத்தில் அப்படி நிச்சயிக்கப்பட்ட அந்த பொய்ய நிச்சயிக்கப்பட்ட அவாதத்தில் மருவிய அவதியாகி பொருந்திய முடிந்த நிலை அதாகும் அப்படி ஆன பிறகு அகண்ட போத உருவமாய் குட்டமற்ற அகண்ட பாவனை ஏற்படும் அந்த ஞானம் வடிவமாய் ஞான வடிவமாய் சாட்சி அந்த சாட்சி தானி தாட்சியே ஒருமையாக மிஞ்சி தோன்றும் ஏகமாக ஒருமையாக அதை எஞ்சி நிற்கும் அது ஏகமேவா வீதம் ஒன்றியே ரெண்டு அல்ல அதான் அவனுடைய சான்றி பரவும் நான் அங்கே நிச்சயம் இப்போ பரிசின்ன புத்தியோடு இருந்தால் ஒருமையை சுற்றிக்காது பரிசின்ன புத்தி வரணும் அது ஒரு நாள்லாம் வந்துருவில இங்கே என்ன தான் பாடுபட்டாலும் அது காலப்போக்கில் தான் அந்த பாவனை ஏற்பட முடியும் அவசரப்பட்டாலும் பாவனை வரவே வராது அது வர்றதில்லை ஏன்னா இது இதுலேயே உயிர் போன அந்த மனதுக்கு அந்த பிடித்தம் வர்றதில்லை அதுக்கு ஆகாதிட்ட அந்தத்தை சமாதான சமானமாக கொள்ளலாம் சகாயத்தை கொள்ளலாம் அந்த பாவனையோடு சேர்த்து இந்த பாவனை வரணும் அங்கேன பாவனை இது சாமான்யம் இந்த பாவனை வர்றதுனால் அப்படி நாளாக அந்த பாவனை வரும் வரும்போது இன்னும் மன அதிகத்துக்கு வடிவுண்டு ஆகவே இந்த பஞ்சகோஷ விசாரத்தினாலே உருவமாய் சாட்சியே சாட்சியே தானத்தை தாட்சியே உருவமாய் விஞ்சி தோன்றும் ஒருமையாக ஒரு ஏகமாக ஒன்றுதான் ஏகம் ஏவாத்யதம் ஒன்றே ரெண்டு இல்லை விஷயம் உண்டாகும் அகண்டகாரி வித்தி உண்டானாதான் கண்டகாரி வித்தியில் ஏகங்கள் அநேகந்தான் அது பவனை ஏற்படும் அந்த பவனை ஏற்படும் போது இவர்கள் பதினாலோங்களும் எண்ணத்தில் மித்தியாக தோன்றுகிறது பவானி உண்டாகும் வெறும் தோற்றம் சினிமா தொலைக்காட்சிகள் போல தான் வெறும் தோற்றம் தான் இதே பவனை கடினமான இது காசு பணமும் தேவையில்லை காசு பணத்தினால வாங்கக்கூடிய பாவனையும் இல்லை மற்ற உறவுகாரங்கள்லாம் காசு செலவு பண்ணால் தான் அந்த பானை சம்பாதிக்கலாம் சாப்பிட்றதோ பிடிக்கிறதோ அல்லது ஏதோ செய்யணும் காசு இருந்தாலும் அது வேலை முடிக்கும் இது காசு இல்லாத வேலை ஆனாலும் மனசு தான் முக்கியமாக வேண்டியிருக்கு அதை கொடுக்கத்தான் தயாராக இல்லை மக்கள் ஏன்னால் அந்த மனசை சம்மதிக்கிறது இல்லை தான் காரணம் சம்மதிச்சா கொடுக்க தயாராக தான் சம்மதிக்கிறது இல்லை எதனால சமைக்கிறதில்லை அந்த கோடி ஜென்மங்கள்ல தேக சம்பந்தமான வாசனைகளை ஏற்றி ஏற்றி பழகி போச்சு பழைய போனாலும் இப்போ சம்மதிக்க மாட்டேங்குது ஆனால் நாலாவது சம்மதிக்கவும் முடியும்னு சொல்கிறார் வந்தோ ஊழல் வேறாயும் சந்தேகம் தச்சொரு தானாத கன்றவாரோ தனக்கு அனியமான சைவத்தை அனந்த கோடி நான் தான் வாசனை பண்ணதுனாலே வந்துடுச்சு நான் சதவீதங்கிற புத்தி வந்துருச்சு அதுபோல் இங்கேயும் இந்த ஜென்மத்தில் நான் அவள் விச்சானந்தபுரமும் எங்க என்ன பாவனை ஏற்படுத்திக்கிட்டே வருமையானால் ஒரு நாள் இடப்படுறோம் அத்தியாவது ஜனஞானம்னு பேர் அத்தகைய மகிமை இந்த ஆனந்தமொழி பார்த்து விசாரணத்திற்கு உண்டு பொதுவாக பஞ்ச உண்டு எல்லா கோஷங்கள்லையும் விசாரணை பண்ணி பார்த்தோம்னா போதுமங்கிற என்ன வரும் அப்போ தான் என்ன போதும் என்ன போதும் எல்லாமே போதும் மண் பெண்ணு பொண்ணு மூணுலேயே போதும்னு எண்ணம் வந்துடும் இப்போ சரி சம்பளத்து அதுவும் போதும் கடித்தல் திருப்தி பிரார்த்தனைத்தால் நடக்கட்டும் அந்த எண்ணம் எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாகுதோ அவ்வளோக்கெவ்வளோ துக்கத்தின் விடுபடலாம் அது துக்கத்தை கற்றுக்க வரின்னு சொல்கிறாரு பஞ்சகோச விசாரம் இந்த மாதிரி செய்யணும் இன்னொரு பாட்டில் சொல்ல இனி ஒரு பஞ்சகோஷ விலச்சன உருவமாகி கருதிய மூன்றின் கரியதாய் நிறுவிக்கார நிருமல போதானந்த நிலைமையாய் இவ்வான்மாவை அரியனே விவேகியானோன் அகமென அறிய வேண்டும் இந்த பச்சகோச விசாரம் பண்ண பிறகு எஞ்சியிருக்கிற அந்த ஆத்மா சாட்சி என்றும் நான் என்றும் கருதணும் சொல் இருவுரு பஞ்சகோஷ விளச்சன உருவமாகி விசாரமாக இருக்கிற பஞ்சகோஷங்கள் இருக்கே அதற்கெல்லாம் விளச்சணம்னா வேறுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட உருவமாக இருக்கிறது ஆத்மா கருதிய அவத்தை மூன்றின் சொல்லான் இந்த ஜாகரஸ் படம் சொலுத்தேன்னு சொல்லக்கூடிய மூன்று அவசைகளிலே கரியதாய் சாட்சியாய் நிருவீகாரம் எந்த விதமான பரிணாம யோகத்து நிருமலம் அதாவது மும்மலங்கள் மல வச்சு ஆகணும் சொல்லக்கூடிய மும்மலங்கள் இன்றைய தெரிய குற்றங்கள் இதெல்லாம் இல்லாதாயம் போத ஆனந்த நிலைமையாய் என்ன அதாவது நிலைமை சத்து போதம் சித்து ஆனந்தம் ஆனந்தம் இது சச்சி ஆனந்தம் பேர் போதானந்த நிலைமையாய் இவ்வாண்மாவை அப்படிப்பட்ட இந்த ஆத்மஸ்வரூபத்தை அரியணே ஞான மார்க்கத்துக்கு கிடைத்திருக்கிற சிஷியனே விவேகியானோன் நித்யானிஸ்தவசி விவேகம் யார் பண்ணுகிறார்களோ அவர்கள் அகம் அறிய வேண்டும் அதுதான் நான் என்று அறியணும் நான் இவ்வளோ வேலை பண்ணணும் பத்து பத்து இது லாபம் இந்த நிச்சயம் இருக்கிறதுனால தான் பயம் ஆசை போகும் இல்லைன்னு போக நான் சரீரம் அல்லது க நான் சுழி சேரும் காரணம் செய்கிறோம் எதோ இருந்தாலும் அது பயமாக ஐயோ நான் சாக போகிறேன்னே இது வழி பண்ண முடியலையே தீனி போட முடியலையே என்றெல்லாம் துக்கம் வரும் கானாபமானம் இதெல்லாம் வரும் அந்த நிலை வரும்போது எது இன்னும் அவங்க இருக்கிறது இல்லை மானாபமானம் எல்லாம் அஞ்ஞானத்தினால்தான் வர்றது எதன் நமக்கு கிடைத்ததில் திருப்தி அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் மித்தியத்தை நிச்சயம் வந்தால் தான் இல்லைன்னா வரவே வர்றது போதுமங்கிற எண்ணம் வர்றதுன்னா பிரபஞ்சம் மெத்திய நீச்சம் வந்து வரணும்ல வந்துட்டாவது இருக்கணும் அப்போ தான் போதுமங்கிற எண்ணம் வரும் இல்லைன்னா வரவே வராது அப்போ போதுமன்னு சொல்லிவிட்டு வியாபாரம் நிறுத்துறதா தொழில் நிறுத்துறதா என்னா அதை நீங்கள் நிறுத்த வேண்டிய நிறுத்தக்கூட முடிச்சு நடக்காது கர்மம் பலமாக இருக்கும்போது அது செஞ்சு ஒருவரும் ஒரு பொழுது இருவகை வினை செய்யறோம் இல்லை யார் என்ன அது ஞான்காக இருந்தாலும் சரி அஞ்சாங்க செஞ்சு ஆகணும் அதனால் புண்ணியபாவத்துக்கீடாக செயல் செஞ்சு ஆகணும் அதில் பிரச்சனை இல்லை இப்போ இந்த கர்மங்களை செய்தவர் பலம் இருக்குது அதுதான் ராஜ்வாசம் வருது கரும் பலன் கர்மங்கள் செஞ்சிடுறாங்க அது செய்யாம இருக்க வேறு பலன் வரும்போது தானே சொதுக்க உண்டாது ஆடை நான் எதிர்பார்த்து வரலையே அப்படி ஏமாற்றம் அப்புறம் இவ்வளவு வந்து போதுமென்னு நமக்கு இருந்தாலும் கூட வாழ்க்கையை பற்றா போயிருக்கேன் போதுமென்னு சொன்னாலும் சொல்லலாம் வாழ்க்கை பத்திரிக்கான வர்றதுப்போ போதாது தான் இன்னெல்லாம் அந்த மனமானது குழப்பத்தை உண்டாக்கும் அதுதான் அங்கே திடமாக நான் பிரம்மசுரவன் நான் அகண்டன் சச்சிதானந்தும் இருக்கணும் அப்படி திடம் இருக்குமே ஆனால் வரது போகிறது மாய மாயா காரியம் கூட ஆத்ம இல்லைன்னு நிச்சயம் விளைச்சனன் அவஸ்தா சாட்சி சரீரத்தெரிய வெளி என்று சொல்லப்படும் பஞ்சகோஷங்களுக்கு சாட்சி அவஸ்தா தெரிய சாட்சி மூன்று சரீரங்களுக்கும் சாட்சி பஞ்சகோஷ விளைச்சனன் அவஸ்தா சாட்சி சரி சரி வெயில் தினை தினம் வேறு வேறுபட்டனாக இருக்கிறான் வெளிப்படையாக இருக்கிறான்னு அர்த்தம் தொலைசூட்சம் காலை செய்கிறதுக்கு வெளிப்படையாக இருக்கேன் வே மேலாக இருக்கேன் சம்பந்தம் இருக்கேன் இது ஒரு பாவனை பெரிய பாவனை இதெல்லாம் சின்ன பாவனை இல்லை அடிப்பட்ட பெரிய பாவனையானது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தில் நித்யா தய நிச்சயம் உதாசீனம் உண்டாகும் உதாசீனம் சமபாவனை இதெல்லாம் பழகினா தான் அவரும் திருப்தி தொழிலில் திருப்பி திரியத்தில் யாவும் திருப்தி திருப்பித்தரில் அது செஞ்சவரை பழத்தில் தான் திருப்பி சொல்லுது பழனில் திருப்பி தான் பெரிய கஷ்டமாக இருக்கு ஆகவே இப்படியெல்லாம் வாழ்க்கையில் எல்லா ஜீவர்களுக்கும் இப்பொதுவாக இருந்தாலும் கூட மூச்சுக்கள் விசாரணை செய்து அதை மாட்டிக்கொள்ளலாம் என்று சொல்கிறார் அதனால்தான் அரியணையை வேகியானவன் அகம் என அறிய வேண்டும் அதான் நான் என்று அறியணும் என்னவா சானை நோக்கி எதமிழ் சீடன் சொல்வான் சொன்னவி பஞ்சகோஷம் சுத்தமாய் மித்த என்று உன்னி நான் ஊகத்தாலே ஒதுக்கிய பின்னறைய மன்னு சூனியமே அன்றி மற்றேதும் இங்கு காணின் இருபத்தி நாற்பத்தி நாலு பாட்டு இருநூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டு பாடங்களில் கேள்வி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்பதை இந்த ரெண்டு கே ரெண்டு பாடலில் என்ன ஆசானே என்று இவ்வாறு உதேசம் செய்த அந்த ஆச்சாரியன குருமூர்த்தியை நோக்கி பார்த்து ஏதமில் சேடன் சொல்வான் குற்றம் இல்லாத சேடன் கேள் கேட்க ஆரம்பிக்கிறான் சொன்ன இம பஞ்ச கோஷம் தங்களால் உதேசிக்கப்பட்ட அன்னமய பிராணமயம் மனோமய விஞ்ஞானம் சொல்ல ஆனந்தமே பஞ்சகோஷங்கள் சுத்தமாய் மித்தையன்றி உண்ணி நான் தீவிரமாக விசாரணை செய்து பார்க்கும்போது அது மித்தையென்றே நிச்சயிக்கப்படுகிறது அப்படி நான் ஊகத்தாலே ஒதுக்கிய பின்னர் யுக்தியினாலே நீக்கி பார்த்தேன் அதன் பிறகு ஐயா குருவே மண்ணு சூன்யமே அன்றி மற்றங்கு காணேன் அது போன பிறகு ஏதோ ஒரு வெட்டவெளி தான் தோற்றத ஒழிய வேறு ஒன்றும் அது சூன்யம்னு சொல்லப்படும் சூரியம்னா நாவரூபம் இல்லாத ஒரு வெற்றிடம் பேர் இதை எங்கள் விளக்கம் சொல்லணும் என்று இன்னும் அடுத்த பாடல கேள்வி கேள்விதான் வந்து தான் வத்துவிங்கு உண்டிதை இசைக்கும் இசை தருள்வா என்று ஏதுதான் குண்டிதை இசை தருள்வாய் என்று ஓதிய சீடனுக்கிய உத்தம குரவன் சொல்வன் சாதுவே விசார மீது சதுரன் உண்மை சொன்னாய் அதலால் மேல சொல்லப்பட்ட அந்த கிரமப்படிக்கு விவேகியானோன் அகமென அறியும் வண்ணம் விசாரம் செய்த கூடிய மூச்சானவன் நான் அவன் சார்ந்தபனம் என்று தெரிந்து கொள்ளும் பிரகாரம் எதுதான் வத்து இங்கு உண்டு அது என்ன வசதி இருக்கிறது இங்கே இதை இசை தருளுவா என்று எதுதான் வத்து இங்கு உண்டு இசை இசை தருளுவா என்று ஓதிய சேடனுக்கு அப்போது சொல்ல கேள்வி கேட்ட அந்த சிசனுக்கு இங்கு உத்தம குரவன் இந்த இடத்துல சுருத்திரிய பிரமஷன மிஷனான அந்த குரவன் அதாவது குரு சப்தத்துக்கு ஸ்ரோத்திரிய பிரம்மதிஷ்டன் என்றதான் அர்த்தம் அதுதான் உண்மையான குரு உத்தம குரு அதுதான் இப்போ ஸ்ரோத்திரியம் இல்லாத குருமார்கள் இருக்காங்களே அல்லது பிரம்மிருஷ்டம் இல்லாத குருமார்களும் இருக்காங்க சுரோத்திரத்தோடு அவங்க குரு ஆக மாட்டாங்கன்னா அடுத்தபடியாக சொல்லக்கூடிய குருமார்களை ஒழிய உத்தமபர் ஆமாட்டார் உத்தமபுர்ன்னா ரெண்டும் இருந்தால் தான் சில பேருக்கு பிரம்மேஸ்வரர் இருக்கும் சுதோத்திரம் கிடையாது ரமணர் எல்லாம் அதுதான் அனுபவசாலியாக ஒளியாக சாஸ்திர பயிற்சி கிடையாது சில பேர் ரெண்டுமே இருக்கும் சுவாமி சிவானந்தர் ரெண்டும் உண்டு அனுபவம் உண்டு சாத்திர பயிற்சி உண்டு அவர்கள்லாம் அசே சாஸ்திர பாண்டியத்து பேர் அதுதான் குரு என்ன என்ன வாய்வார்டில் இருக்காங்களே ஸ்ரோத்திரம் ஒன்றே அனுபவம் கிடையாது வாயுதாரத்துக்கெல்லாம் பேசுவாங்க எல்லாம் விசாரமாக பேசி பொருள்வாங்க கெளரவமாக இருப்பாங்க ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட அதெல்லாம் குரு சப்தத்திற்கு முழு வாஷ்யம் வாசகமாகாது வாஷியமாகாது வாசகத்துக்கு வாசி வாசியமாகாது இப்படி என்ன ஏதோ ஓரளவுக்கு வச்சுக்கலாம் எவ்வளோ இப்போ பாதி பாதி குருமார்கள் தான் அவங்களாம் முழு குருமார்கள் ஆக மாட்டாங்க மத்திய குரு வச்சுக்கலாம் அப்புறம் பொருள் எட்டி நோக்கமாக கொண்டவர்கள்லாம் அதுவும் உரண்பேர் ஆ பொருள் தான் நோக்கம் நீ எப்படி போனால் என்ன அப்படின்பாங்க நான் சொன்னதுக்கு பணம் கொடுத்துருமோதில்ல அதனால் அதுவும் உரண்பேர் வேதாந்தாத்திரத்தில் பொருளை கரு சொல்லப்படாத என்ன சொல்லப்படு சொல்ல வேண்டிய சொல்லிட்டாக அவங்க ஞானம் அடைஞ்சால் அடையட்டும் போட்டும் பொருள் முக்கியம் இல்லை அவருக்கு இது கொடுத்து வாங்கிக்க வேண்டியதுதான் குடுதல் அப்படி கொள்கை இருக்கு அவர்கள் அந்த கொள்கையை ஏற்று நடந்தாலே அதே போதும் அதுதான் குருதட்சணை அதை விட்டு விட்டு பணம் வாங்குறதெல்லாம் லௌகிக குருமார்கள் அவங்களாம் சிட்டனி வாரு கோரா தேசியவர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என கிருபையோட அருளைச் செய்வார் துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமற் நிட்டனா இருக்க நீதே நீ செய்யும் உதவியாமே அப்படின் ஒன்று ஞானம் வந்து சரி அஞ்ஞான சந்தை விரிதமாகிய மூன்று தடைகள் இல்லாமல் இருப்பேன் அதே எனக்கு எனக்கு உதவி செய்கிறது அதான் குருதட்சணை அதனால இது திடஞானம் அஞ்ஞான சந்தை விட போக்கு அப்படி தெரியல நான் சொல்கிறேன் அதுதான் குருதட்சணி அவளுடைய லௌகிக்கு குருமார மாதிரி இதுக்கு ஒரு பணம் கொடுக்குறதுன்னா இல்லை அவசியம் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் குருநாதருக்கு பிரார்த்தனுசாரம் பலன் குறும் சாகர் வரைக்கும் ஈசம் படி வளர்க்கிறார் இவங்க கொடுத்தா ஆபர் ஒன்றும் இல்லை இப்போ எது கொடுக்குறாங்க அன்பினாலும் கொடுக்கலாம் ஏதோ வரைக்கும் பயிற்சி பெற்றதுனால அவர் பிரியது கொடுக்கலாம்னு கொடுக்கலாம் இல்லையா இவர் கொடுத்தது கொண்டு தான் அவர் அவசியம் ஒன்றும் இல்லை இவர்களுக்கும் சிரமமாக இருந்தால் கொடுக்க வேண்டிய கொடுக்கணும்னு இஷ்யூ இருக்கும் எது கொடுக்க செஞ்சால் நம்ம எதாவது கொடுக்க முடியாமலாம் பிரதிவாலம் செய்யக்கூடிய மனபாக இருந்தால் கொடுக்கலாம் அந்தளவில் தான் இது பயன்படுகிறவுடைய குடு கட்டாயம் ஒன்றுமே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இந்த பாட்டு அதுதான் உத்தம ஊரு சேனல் எங்கே போகிறது உத்தம ஊருக்கு கிடைக்குமா அது கிடைக்காது இல்லைன்னா மதியம் ஊர் வச்சுக்க வேண்டியது தான் ஏன்னா தானே அப்புறம் அது மாதிரி மதிய கிடைக்கும் உத்தம ஊர் யாரு கிடைக்கும் தீவிர அதிகாரி கிடைக்கும் அதனால் தீவிரத அதிகாரி தீவிரபரமான அதிகாரி தீவிரமான குரு பிரச்சனை நமக்கு வேண்டாம் கிடைக்கிறவருக்கு மத்தியம் அதிகாரி ஆனாலும் மத்தியமூர் வச்சுக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு அன்றைக்கி அந்த பிரசங்கத்தில் கூட மெட்ராஸ் அவர் வாங்கிட்டு வந்துடாது அதில் அப்படி தான் சொன்னார் கிடைச்சு தீவிர அதிகாரியாக இருந்தால்தான் சுதந்திர பரோஷை கிடைக்கும் மற்றவங்களுக்கு அது மத்திய ஊர் தான் கிடைக்கும் இன்னும் அதிகாரத்து சரியா இல்லைன்னா அதுவும் தான் கிடைக்கும் அப்படி அது ஒரு மூலமாக அவர்கள் நன்மையை போகிறதில்லை இருந்தாலும் அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகும் புண்ணிய பார்த்துக்கிட்டா தான் அதனால தான் உத்தமாக குறவன்னு சொல்கிறான் சொல்வான் இவ்வளோ ரெண்டு ரெண்டு பேர் தீவிரம் தீவிரவாத அதிகாரி சிவத்தி பரமேஸ்வர் குருன்னு அர்த்தம் இங்கே அதான் உத்தமாக குறவன் சொல்லுவான் சாதுவே சத்துகுணமுடைய சித்தனே விசாரம் ஈது இதுதான் விசாரம் நீ சொல்ல சிறுதான் நீ பஞ்சகோஷத்தை விசாரம் பண்ணியிருக்கிறாய் அது சூன்யம் ஒன்று தோற்றுக்குது நீ பஞ்சபோது ஒதுக்கிற நினசூரியின் தோற்றார் அதனால் நீ சோதரன் சாமர்த்தியோடையவன் தான் உண்மை சொன்னாய் உண்மையை சொல்லிவிட்டாய் ஆகவே இதற்கு நான் பாதையில் சொல்கிறேன் என்று என் அடுத்த பாடலின் சொன்ன போறான் விரிவா விரிவகங்காரமா தேவிகாரமற்ற அவற்ற பாவம் இருமையாமிவற்றை எல்லாம் இங்கு யா துணரும் யாதை ஒருபோர் உணராதந்த உணர்வு சாட்சி பொருளினை மிகவும் உண்மை புந்தியால் உணர்தி மைந்தா சொல்லாமல் இருநூத்தி நாற்பத்தாறாவது பாட்டு மூணு பாடல்ல ரெண்டு பாடல்ல வினா கேள்வியை சொன்னார் அதாவது பத்து வருஷங்கள்லாம் நீக்கிட்டு பார்த்தோன்னா சூழ்நில்தான் இருக்குது அந்த சூன்யம்தே என்ன பண்ணுறதுன்னு கேள்வி ஆகவே அதை பார்த்து சொல்ல போகிறார் அந்த சூன்யம் தோற்றுது அப்படிங்கிறது பேச்சு அந்த சூன்யம் தோற்றுதுன்னு சொன்னதுனாலே இவன் ஆத்மிசாரம் பண்ணியிருக்கான் பஞ்சப விசாரணம் பண்ணியிருக்கான் அதனால் சரியான சிஷ்யந்தான் என்று ஏ சொல்கிறார் முன்பாட்டில் சொன்னார் சதுவே விசாரம் ஏது சதுரன் நீ உண்மை சொன்ன என்னார் நீ சொல்கிற சரி தான் அப்போ விசாரம் பண்ணியிருக்கேன் கொஞ்ச காசம் விசாரம் பண்ணும்போது எல்லாம் போன பிறகு வெற்றிலம் தோற்றும் அது விசாரத்துக்கு அழகு அப்போ என்ன வெற்றிலம் தோற்றுதே அது ஆத்மாவும் என்ன சந்தியாக வரணும் அப்படி வரும்போது அதே பதிலுக்கு சொல்ல போகிறார் விரிவோ அரங்காரமாதி இன்னும் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விசாரமாக இருக்கின்ற வண்ணமை கோஷம் பிராணமய கோஷம் மனோமை கோஷம் விஞ்ஞானமே கோஷம் ஆனந்தமை கோஷம் சொல்லக்கூடியதெல்லாம் விகாரம் மாறுபாடுகள் இவை அனைத்தும் அது மட்டும் இல்லை அவற்றை அபாவம் அது இன்னை பஞ்ச கோஷங்கள் இப்போ சாரம் செய்தபோது பஞ்சகோஷங்களோடு இன்னையும் தெரிகிறது இருமையாம் இதெல்லாம் துவைதம்னு பேர் இவற்றையெல்லாம் இவர் அனைத்தையும் இங்கு இந்த உலகத்தின் எண்ணே உணர்வும் யாதை இல்லை இது தெரிந்து கொள்ளிருக்கிறது அப்படிப்பட்ட வசதியை ஒரு பொருள் உணராது இது எல்லாவற்றையும் உணரும் இதையும் உணர்றதுக்கு எதுவுமே கிடையாது அந்த உணர்வுருவான சாட்சி பொருளை அப்படி அறிவையே வடிவமாக இருக்கின்ற அந்த தான் சாட்சியன்னு போயிரு அது சாட்சி போடனே அந்த வஸ்துவை எப்படி தெரிஞ்சுக்கணும் புந்தியாக உணர்ந்த மயந்தா அப்படின்னு சொன்னால் பத்தாவதுன்ட்டு உண்மை புந்தியால்ன்னார் அதுவும் மிகவும் உண்மை புந்தியா மிகவும் உண்மை புந்தியால் உணர்ந்த மயந்தான் சூட்சமான புத்தி கொண்டது அரிய வேதாந்தம் மிக லௌகீகத்தில் விஞ்ஞானம் எல்லாம் ஆணு கொண்டு கண்டுபிடிக்கிறாங்க அது உண்மை தான் ஆனாலும் அது பருப்பொருள் ஆராய்ச்சியோடைய ஆத்மா ஆராய்ச்சி இல்லை ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது மிக மிக நுண்மை எல்லா பொருள்களும் புறத்தே இருக்கின்றன புறத்தே இருக்கிற பொருளை பார்க்கக்கூடிய பொருள் எது அது கண்டுபிடிக்கிறது ஆத்மீனம் புறத்தே உள்ள பொருள்கள் ஒன்று கொண்டு மாறுதல் அதை இதை மாற்றி அதை மாற்றி செஞ்சோன்னா இந்த பொருள் உண்டாகிறது இரு பொரு சேரும்போது மூன்றாவது பொருள் உண்டாகும் சில பார்க்க சொன்னால் சேர்ந்தோன்னா நாலாவது பொருள் சோப்பனே உண்டாகும் அப்படி போல் புறப்பொருள்களில் பருப்பொருள்களில் ஒன்றோ ரெண்டோ மூணோ சேரும்போது இன்னும் புது பொருள் உண்டாகும் அது புறத்தே உள்ளது அது சூட்சமான விஷயமா இருந்தாலும் கூட அது இங்கே சொல்லப்படவில்லை அதெல்லாம் சாதாரணம் தான் இது சகலமான பொருள்களையும் பார்த்து கொண்டிருக்கின்ற வசுவாகவும் இந்த வருஷம் எதையும் பார்க்கக்கூடாது ஆகியோம் இருக்கிற எதுவும் அது ஆத்மாக்கள் அடிப்பட்டது ஆத்மா அதுதான் உண்மையான ஆத்மா அது எப்படி தெரிஞ்சீங்கன்னு பார்க்கின்றவனே நானாக இருக்கும் போது அப்புறம் என்ன எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது என்ன சிந்தனையெல்லாம் உண்டு அதனால்தான் மிக சூஷமான உத்தியனால் தெரிஞ்சுங்க ஒழிய சாமானியமாக தெரியக்கூடிய விஷயம் நல்ல இது அதனால்தான் யும் ஒரு பொருள் உணராது அந்த உணர்வுருவான சாட்சி பொருளினை மிகவும் நுண்மை புந்தியால் அது சூட்சமான புத்தியினை கொண்டுத்தான் அறிய முடியும் உடைய இந்த விஞ்ஞானம் போல பருப்பொருள் மூலமாக அறிவுறுமாறு அறிய முடியாது இது கஷ்டந்தான் இருந்தாலும் இதோட ப அதிகமாக கஷ்டம் அது எந்த பருப்பொருளை அறியக்கூடிய ஒரு அறிவு இருக்கோ அந்த அறிவு எதுவும் ஆராய்ச்சி பண்ண முடிப்போம் அந்த அறிவு தான் மிக சூட்சமானது அதுதான் நான் அது பரிச்சலம் அல்ல அபரி சின்னம் ஞாபகமானது அது சச்சி சாந்தரியமாக இருக்கிறது நித்தியம் போனமாக இருக்கிறது இத்தகைய சூட்சமான விஷயங்கள்லாம் தேர்ந்து நடைபெறதுன்னு அது மிக மிக நன்மை பிந்தி வேணும் அப்படின்னு அந்த காலம் சூழ்மை வேணுமோ அர்த்தம் அந்த காலம் சூழ்மை வந்தால் சூட்சமான புத்தி எதுவெது வெதனாலெங்க் இதுவென அறியலாகும் அது அது அதனை சாட்சியாகவே அடைந்து நிற்கும் எதுவுமே அறியாதத்தில் என்றுமே சாட்சியாக சதுரனே எவிதமாக சார்ந்திலும் நீதி எங்கும் இருபத்தி நாற்பதுகளாவது பாட்டு இந்த சாட்சியை பற்றி அறிமுகப்படுத்துகிறார் எது எது எதனால் இங்கன்னு இதுவேன்னு அறியலாகும் எந்த ஒரு வஸ்துவே எந்த ஒரு வசுவினாலும் இது என்று சுற்றி அறிய முடியுமோ அது அது அதனை சாட்சியாகவே அடைந்து நிற்கும் எது சுற்றி அறியறதோ அதுதான் சாட்சியம் சுற்றி அறியப்படும் போல சாட்சியம்னு பெறும் எதுவுமே அறியாது எதுவுமே அறியாது ஜடம் இருக்கே அதில் என்றுமே சாட்சி ஆகும் அது சாட்சியாகாது சதுரனே இவ்விதமாக சார்ந்திடும் நீதி எல்லாம் ஏ சாமர்த்தோழ சித்தியனே இப்படி தான் எல்லா விவகாரங்கள்லேயும் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லு எது எது எல்லா பொருளையும் அறிந்து கொண்டிருக்கிறதோ அது சாட்சி இந்து பொருளை எது அறியாமல் இருக்கிறதோ அது சாட்சியம் அது சாட்சியாகாது அத்தகைய சாட்சியை தெரிந்து கொண்டு அதுவாக நான் இருக்கிறேன் என்ற பாவனை செய்து சேவமையானால் அதுதான் ஆத்ம ஞானம்னு பெறும் அதை தவிர மற்ற ஞானங்கள் எல்லாம் புறத்தே உள்ள ஞானங்கள் அதில் லகீகத்துக்கு ஜீவனோபாதத்தை உதவியுடைய ஆத்மசாந்திக்கு புத்திக்குறதுக்குன்னு பரமானந்த பிராப்தியாக முத்திக்கும் அதுவா ஆகவே இது ஆத்மா சாட்சியாக இருக்கிறது சாட்சியம் இல்லை என்று இந்த பாடம் சொல்லிவிடுகிறார் யாதினால் இந்தவான்மே தன் நாட்டானே நீதியாய் இளங்கா நிற்கும் நித்தமும் ஆதலாலே தன்னை தானே சாட்சியாய் அடைந்த நிற்கும் ஆதலால் சோனியத்தை அறிந்திடும் நீயே ஆன்மான் நாற்பத்தி பாட்டு யாதினால் இந்தவான் காரணத்தால் இந்த ஆத்மாவானது என்றுமே எப்பொழுதுமே மூன்று காலங்களிலும் தன்னால் தானே பிறருடைய சகாயம் இல்லாமல் தானாகவே நீதியாய் நிற்கும் நித்தமும் நீதியா இளங்கான் இருக்கும் எப்போதுமே ஒரே இருக்கு அந்த முறையைப்படி மாறுவதில்லை ஆத்மா மாறுவதே இல்லை சாட்சிப்பான மாறுவதே ஆதலாலே அப்படி இருக்கிற காரணத்தினாலே சாதுவே சத்துகுணமுடைய சித்தியனே தன்னை தானே சாட்சியாய் அடைந்து நிற்கும் அதனால உன்னோன்றினாலே நான் சாட்சியாய் இல்லை அண்ண விசாரம் பண்ணுறதில்லை தானே சாட்சியும் என்று தன்னைத்தானே தெரிஞ்சு இருக்கிற காரணத்தினால சூனியத்தை அறிஞ்சிடும் நீயே அன்மா பாலியல் இலக்கணம் சொல்லியாச்சு எது எல்லாவற்றையும் அறியுமோ இதை எதுவுமே அறியாதோ அது ஆத்மான்னு சொல்லியாச்சு அப்போது உன்னால் அறியப்படுகிறது சூன்யம் ஒன்று சூன்யம் தெரிஞ்சுக்கல அதனால சூன்யத்தை காணீங்கள் நீ தான் ஆத்மா ஆத்மா வந்து சூன்யத்துக்கு புறம்பாக தான் இருக்க வழிய சூன்யம் ஆத்மாகாது அதனால நீ பஞ்சவசங்கள் நீக்கின பிறகு வெற்றிடம் தோற்றுகிறது அது வெற்றிடத்துக்கும் சாட்சியா இருக்கிறதுனால நீ என்று இந்த ஒரு முடிவு அன்றாடது பாலாக சொல்லிய ஆன்மாவிற்கு மேநிலை யாக ஒன்று மேவியதில்லை என்றும் ஆனதால் அறிவொருக்கும் அறிவொடா பொருளனிக்கும் மேனிலை அறிவே மேயாய் மேவிய ஆன்மா மீண்டும் சொல்கிறார் சூன்யத்தை அப்பாலாக சொல்லி ஆன்மாவிற்கும் இப்போ சூன்யத்துக்கும் வேறாக சொல்லப்பட்டிருந்த ஆத்மா இருக்கிறது அது அதற்கும் மேநிலையாக ஒன்று மேவியது அதற்கு அப்பால் அதாக இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது சூன்யத்தை பார்த்து கொண்டிருக்கிற அப்படி இதை பார்க்கறதுக்கு ஒன்று இருக்கா என்று சொன்னால் கிடையவே கிடையாது மேனிலையாக ஒன்று மேவியது இல்லை இல்லை என்றும் இல்லை ஆனதால் இருக்கிற காரணத்தினாலே அறிபொருளுக்கும் அறிவடா பொருள் நிற்கும் அறிபொருள் நாமரை பிரபஞ்சம் அறிவடா பொருள் மாயை ஆக மாயை மாயா சம்பந்தமான காரியங்கள் அர்த்தம் மேநிலை அறிவே அதற்கு நல்லா மேலிருக்கிற அரிஷ்காலமாக இருக்கிறது அறிவு ஆத்மாதான் மெய்யாய் மேவிய ஆன்மா நீயே சத்தாய் பொருந்திருக்கிறதுனாலே அதான் நெய்யா இருக்கிறான்னு சொன்னார் கேள்வத்திலே ஒன்னு அறத்தில் சொல்றார் அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவேடு உண்டென்றென்னும் அறிவற்ற குதர்க்க மூடற் பலமாய் தேரும் அறிபொருள் நீ எல்லை அறிபடா பொருள் நீ அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்தறிவாய் ஏ அப்படின்னார் என் பாருங்க அறிபடும் பொருள் நீயல்லை அறிபடா பொருள் இல்லை அறிவுகளாக உன்னை அனுபவித் தெருவாய் நீ இது அனுபவிக்க தெரியும் முடிய அவனும் சொன்னா இவன் சொன்னாங்க அதனால் நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்ல வேண்டியதில்லை அனுபவித் தெரிவாய் நீ என்னது அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவேறு உண்டு என்று சொன்னாக்கா அது அனவஸ்தியாக போயிடும் இந்த பஞ்சகோஷங்கள் சூன்யத்தை பார்த்தாச்சு அறிவு அறிந்தது இது அறிவுறுத்த உள்ள அறிவு இருக்குன்னா இப்போ அது அறிவு போய்கிட்டே இருக்கும் எப்ப முடியது அனவசிய குற்றம் அனசை பலமாய் பிரயோஜனம் அதனால அறிபொருள் நெய்யல் அறிபடா பொருள் நீல்லை அதை சொல்ற அறிபடா அறிபொருக்கும் அறிபடா பொருள் என்ன அறிபொருள் நாமரவு பிரபஞ்சம் அதன் காரணமாக இருக்கின்ற மாயை தான் அறிபடா பொருள் அறிபொருள் நெய்யல் அரிபடா பொருள் நீல்லை அறிவுகள் ஆகும் இல்லை இதெல்லாம் பாதுகொண்டிருக்கின்ற உன்னை நீ அனுபவித் தருவாய் இன்னைக்கு அனுபவிக்கணும் அதுதான் சமாதி பேர் அந்த நிலையிலே இருந்து வெளியே வரும்போது தான் இந்த அனுபவம் உண்டாகும் அது வரைக்கும் யுக்திக்கினாலும் வேண்டியதுதான் யுக்திகிதம் அனுபவம் முக்கிய அனுபவைய சமாதி அனுபவம் கிடையாது இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறது சகலமான பொருள்களை அறியக்கூடியது ஆத்மா இந்த சலம் இந்த பொருளை அறியறதுக்கு ஒன்றொரு ஆத்மா கிடையாது அப்படி இருக்குன்னு சொன்னால் அது அனசாதுவாசம் உண்டாகும் மாயம் அடிபடா பொருள் நாகர்புறம் வந்து அரிபடும் பொருள் இந்த ரெண்டையும் பார்த்து கொண்டிருக்கிறது ஆத்மா தான் அதுதான் பேர் ஆக பஞ்ச கோஷத்து பிறகு சூன்யம் சூன்யத்தையும் அறிந்து கொண்டிருக்கிற ஆத்மா அவர் அத்தகைய ஆத்மஸ்வரம் எதுவோ அதை இன்னொன்று அறிய முடியாததாக இருக்கிறது அத்தகைய பொழுதுதான் நியாரிக்கிறாய் என்று இப்படி விசாரத்தினால நிலநாட்டப்படுகிறது அர்த்தம் ஆதிவே எந்தவான் ஓதிய பிரத்யேகான்மா உருவமாய் நானான் என்று சோதியாய் உள்ளும் ஜொலித்திடும் ஏகமாக ஆதியாம் அவ்வான்மாவை அகவன வரணிய என்றும் இவ்வளோ தம்பி ஏ சுவே சத்தியமுடைய சித்தனே எந்த ஆன்மா ஜாக்கிரம் ஆதி எந்த ஆத்மாவானது ஜாக்கிர சொப்னா சொலுத்தி துரியவன் சொல்லக்கூடிய இந்த அவசைகளிலே ஓதிய பிரத்தியக்கான உருவா உருவமாய் சொல்லாய் என்ற பிரத்திய கண்ணா உள்ளா இருக்கிற அர்த்தம் இதில் அந்த கருத்தான் வளைப்பட்ட சாதனமாய் நான் நான் என்று சோதியாய் உலத்தில் ஜலித்திடும் அந்த உலகத்தில் அந்த கணத்தில் நான் நான் விவகாரம் பண்ணு அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமை கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அனுமதி கோஷம் அஞ்சு கோஷங்களும் நான் நான் இருக்கு இன்னும் ஜாக்கரா அவசியம் என்னான் சொப்பனாவசியம் என்னான் சுழித்த அவசியம் என்னான் இப்படி எல்லா விஷயமும் நான் நான் என்று அது ஒழித்து கொண்டே அந்த அறிவு இருக்கிறது அப்படிப்பட்ட அறிவு இருக்கு அது ஏகமாக ஒன்றாகன்னு வரும் ஒரே அளவு தான் இருக்குது நாணங்களே கிடையாது அவசியங்கள் மாறலாம் விவகாரங்கள் மாறலாம் என்னமானால் நாணங்கள் மட்டும் மாறுறதே இல்லை அது ஏகமாக ஒன்றாகவே இருக்கிறது ஆதியாம் அவ்வ இப்படி அதிஷ்டானமாக இருக்கின்ற அந்த ஆத்மாவை அகமென அறி நீ என்றும் அகமென அறி எப்போதும் அதான் நினைக்கணும் அத்தகைய ஆத்மாவானது என்னுடைய அஷ்டான சைதன்யம் அது பெறு வேறு கிடையாது நான் அதனுடைய பிரதிம்பம் பிம்ப பிரதிம்பவாதத்தினாலே அந்த பமானாதிகாரி மூலமாக ஆத்மா வேறு ஆத்மா பிரதிம வேறு அல்ல ஆகவே நான் பரவுசலகம் தான் அதாவது கூடத்தந்தான் பிரத்யேக ஆத்மாதான் என்று இங்கே விடுபட்ட நிச்சயம் வரணும் இப்ப சமாளிகள் பேர் பிரதிபத்தை மித்திய நிச்சயத்து ஐஷானத்தில் ஐக்கியம் பண்ணுறது உதாரணமாக கண்ணாடியில் முகம் தெரிகிறது அந்த முகமானது கண்ணாடியில் தெரிஞ்சால் தெரிகிறதுனால அது வேற இல்லை எந்த பிம்பமோ அது பிம்பத்தினுடைய முகம்தான் அப்போ அது கண்ணாடியில் ஏகத்தம் கிடையாது முகத்தில் தான் ஏகத்தம் இருந்தால் கனெல்லாம் தெரியுது ஆனால் விசாரதிஷ்டிக்கு அது எவ்வளோ சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் எந்த பிம்பம் துறைய பிரதிம்பமோ பிம்பத்துக்கு தான் சம்மந்தம் கிடையாது அந்த தோற்றக்கூடிய கண்ணாடி சம்மந்தம் கிடையாது கண்ணாடியில் தடை பார்த்தாலும் ஒட்டாது ஒரு தோற்றம் அவ்வளோதான் அப்போ இதோட சம்பந்தம் இருக்குது அதனால் கண்ணாடியில் தோற்றக்கூடிய உருவம் அதிகமாக இருந்தாலும் கூட பிம்பத்துக்கு சமானம் ஆகாது எப்படி ஆகுது பிம்பத்தை போல வாரம் அல்லது ஆடுது பாடுது முடிக்குது பேசுது எல்லாம் செய்யுது அதனாலும் பிம்பம் அல்ல அப்போ என்ன செய்யணும் இந்த தோற்றத்தை மித்தையும் நிச்சயித்து தோற்றத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற பொருள் வாஸ்தவம் அந்த தோற்றமாக இருக்கின்ற பொருள்களுடைய குணாசியங்கள் செயல்பாடு அதுக்கு ஆதாரமாக இருக்குது எது அதான் பிம்பம் அது பிம்பத்தோடு ஏகத்த உண்டு குணாசியங்களை ஏகத்த உண்டு தோட்டத்துக்கு ஏகத்தும் முடியாது ஆனால் தோட்டத்தை மித்திய நினைக்கணும் இது பாசமாக பேரும் பாதம் ஒன்னா போய் நிச்சயிக்கிறது தோட்டத்தை போய் நிச்சயத்து தோட்டத்தில் உள்ள அம்சங்களை அந்த குணாசயங்களை பிம்பத்தோடு சேர்க்கணும் அப்படி சேர்த்து பார்க்கும்போது அபேதம் உண்டாகிறது அதனால சொல்லலை சித்தி போல தோன்றி சித்திரட்சுமி உரிமையான சிதாபாத்தின்னு சொல்லுது சித்தி போல தோன்றுது சித்திரட்சுமி கிடையாது இது பேசுகிறான் அதே டாஸ்டா நான் அப்படித்தான் குடசனுடைய பிரதிமும் அந்த கணந்த தோற்றம் உண்டு விவகாரம் நடக்குது கூடசன் என்ன நினைக்கிறேன் அந்த கணந்தோடு சேர்ந்து கொண்டு நான் துக்கி நான் மந்தப்பட்டவன் பரிச்சன்னன் இப்படிப்பட்ட பாவனைகளை ஏற்படுத்தினான் ஏன் அந்த அந்த கணத்துடைய பாவனையை ஏற்படுகிறது அப்புறம் விசாரம் பண்ணும்போது அந்த பாவனையை வெளுத்து இப்போ என்ன செய்யணும் அந்த ஆபாச பாவத்துக்கு இருப்புத்தன்மை இருக்கிறது ஆனால் இருப்புத்தன்மை அச்சானத்தோடு சேர்ந்தது குலசென்னை சேர்ந்தது அருவித்தன்மை இருக்கிறது அது குலசனம் சேர்ந்தது தான் சுகத்தன்மை இருக்கிறது அது கூட சேர்ந்தது தான் நித்தியத்தன்மை இருக்கிறது சேர்ந்தது தான் வியாபகத்தன்மை கூட சேர்ந்தது இங்கே சசிதானந்தம் மூணு தான் நினைச்சிக்கிட்டா போகிறோம் அப்புறம் மற்றதெல்லாம் பிற விசாரம் பண்ணுறது ஆக இருப்பு விளக்கு இன்பமுங்கிற சொல்லக்கூடிய மூணிலைகள் அனுஷ்டானத்தோட குணங்களை ஒழிய அதோடய தன்மைகளை ஒழிய இந்த ஆபாத பாகத்துக்கு கிடையாது ஆபாத பாகத்தில் என்ன இருக்கு இந்த அசியகம் துக்கம் இந்த அந்த தர்மங்கள் ஏற ஏற்றப்பட்டிருக்குது நீக்கி அந்த தோற்றம் இருக்கு நான் இருக்கிறேன் நான் அறிவுடையவனாக இருக்கிறேன் நான் சுகி என்று இந்த பாவனையிலெல்லாம் ஆத்மா சாந்த பாவனை பண்ணமுன்னா அரிஷன் சரி ஏகத்துவம் உண்டாது அது ஏகத்துவந்தான் இங்கே பாசமான விதம் பேர் அதை ஜீவனுக்கு அரிஷன் செய்யறது ஏகத்தன் இப்படி ஒரு விசாரத்தினால அப்படி செஞ்ச பிறகு பாவனை என்னாவது திடமாயிருது என்ன திடமாயிடுது நான் கோடஸ்தன் நான் பிரத்யேக ஆத்மா திடமாயிரும்டமான பிறகு அந்த பாவனை தான் இங்கே வெளிப்படும் சம்பந்தப்பட்ட பாவனை அடிப்பட்டு போயிடும் நான் துக்கி நான் செத்து போறேன் நான் பிறந்தேன் இறந்தேன் இதெல்லாம் போயிடும் இருக்கு அது சாகரமில்லை பிழைக்கிறது இல்லை அந்த பாவனை தான் திடப்படும் இப்படி விசாரம் பண்ணுறது இதான் தொம்பத விசாரமுன்னு பேர் தத்துவசி அது போய் தொம்பத விசாரம் இவ்வளோ விசாரம் பண்ணமுன்னா அது ஞானம் நிலைக்கும் அனுஷ்டானம் இழைக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் இந்த ஆபாச வாரங்கள் அந்த பஞ்சகோஷங்கள் இதெல்லாம் விடுபட்ட நிலைய வந்து அப்போ அனுஷ்டானம் ஒன்று தான் இருக்கிறது அதுதான் இருக்கிறேன் அந்த பவனை ஏற்படும் யாருக்கு அந்த ஆபாசனுக்கு ஏற்படுறது தான் ஆபாசனுக்கு ரெண்டும் உண்டு அஞ்ஞான காலத்திலே பந்தப்பட்ட காலத்திலே நான் பந்தம் பட்டவன் துக்கிங்கிற பவனம் உண்டு அதே ஆபாசன ஐட்டானத்தோடு சேர்ந்த அந்த ஆ பாவனை போது அது ஐட்டான உண்டாகும் இது ரெண்டு ஆவணம் கூடசோழன் பண்ணுறதில்லை சும்மாதான் இருக்காது ஆனால் பான மாற்றம் கூடசனுக்கு எந்த வேலையும் கிடையாது சும்மா இருக்கிறது தான் இந்த ஆபாச பார்த்து இவ்வளோ வேறு பண்ண வேண்டியிருக்கு இது இதுக்கு சகாய ஏழு வைராக்கியங்கள் சகாயம் பண்ணுது அதுக்கு பண்றதுக்கு அஞ்ஞானாதி காரியங்கள் அது பண்ணுது இப்படி ஒரு விசாரம் பண்றது இதை தும்பது பேர் அப்போ ஏகத்துவம் ஆபாசனுக்கும் அதிஷ்டானத்துக்கும் ஏகத்வம் என்று சொல்லப்படும் அதன் பிறகு அதிஷ்டானத்துக்கும் பிரம்மத்தேகர் பின்னால் வர போது அப்புறம் பாதிக்கணும் வித்தர விகாரமுற்று தோன்றான் என்ற அகிலமும் நேரே கண்டு நித்தியான நிகழ்ந்திடும் விரிவான பல்நாமங்களை அடைந்து கொண்டிருக்கின்ற விவீதமாய் தோன்றானின்ற அனந்தம் கோடி தோட்டங்களாக காட்டிக்கொண்டிருக்கின்ற அஸ்திர அகங்காராதி அஸ்திரம்னு வச்சுக்கணும் அத்திரம் அத்திரம் திரமில்லை அகங்காரம் மோகாரம் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அகிலமும் நேரே கண்டு அனைத்தையும் நேராக பார்த்து கொண்டு சாட்சியார்ந்து கொண்டு நித்தியானந்த சித்தாய் நிகழ்ந்துவிடும் இன்னான்மாவையும் அதை பார்த்துக்கொண்டிருக்கிற கோலஸ்தன் அதே போல அது நான் அதுதான் நான் இது நான் அல்ல என்று முடிவு பண்ணும் நித்தியானந்த சித்தாயும் அதுதான் சத்து சித்து ஆனந்தம் அந்த எப்போதும் நித்தியமாயும் சத்தாயும் சித்தாயும் இருக்கிற அது நிகழ்ந்திடம் நின்னான்மாவை எப்போதும் இளைஞ அதுதான் இரவு போல இல்லை இரவு போடமும் சொல்லுவாங்க சகோதரியம் எப்போதும் இருக்கிற இடம் சூரியனை போல தோன்றி மறுகிறது அல்ல எப்போது அது இயல்பாகவே இருக்கிறது அப்படி இயல்பாக இருக்கிறது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொன்னால் விசாரம் பண்ணும் ஜாக்கராசியில் பார்க்குற யார் அதே தானே சொப்னாசை பார்க்குது அதே தானே சுழுத்தியாசம் பார்க்குது இந்த மூணு விசாரிக்கிறது நாலாவது அவசியம் அதான இருக்கு அப்போ அது ஒளிவடிவு அறிவடிவு இல்லைன்னா முடியுமா அதனால் எப்போது இருக்கிறது அது தூக்கப்போ கிடையாது தூங்குறதெல்லாம் மனசாக தூங்குவது வழி ஆத்மா தூங்கிறதே இல்லை ஆத்மா தூங்கலேன்னு ஞானம் வந்துருச்சேன்னா ஞானம் வந்தாச்சுன்னு இருக்கும் அதரிச்சியாக வந்தாங்க நான் தூங்குவதில்லை அப்படின்னு நிச்சயம் வரட்டும் தான் தத்துவெல்லாம் வந்துருச்சு அது மறந்து போவதே இப்போ சொல்லிவிட்டால் மறந்து போயிடும் அப்புறம் பாட விட்ட பிறகு நான் தூங்க போகணும்னு சொல்கிறோம் வேறாச்சும் இப்போ தூங்கணும் தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கமாதிரி போடலாமாங்கிறான் அது வாரம் வந்துடுது ஆத்மா தூங்கறதே இல்லை தூங்காத ஆத்மா எடுத்த தூக்கத்தை கற்பிக்கிறோம் அப்புறம் கற்பிக்கிறனால எண்ணாச்சு மந்தபடுறோம் அப்புறம் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லது எது தூங்கிவிட்டேன்னு சொல்லுறது எது இது ரெண்டுக்கும் அன்னிமாரி தானே ஒரு பாதான்னு சொல்லுது அது பார்த்தா தான் ஆத்மா அப்போ தூங்கியிருந்தேன் அது சொல்ல முடியுமா அது எப்படி சொல்ல முடியும் ஆத்மா தூங்கிருந்தாக்கா சுகமமாக தூங்கேன் சுகமாய தூங்கினேன் ஒன்றும் தெரியவில்லை சொல்ல முடியுமா இல்லை சொப்னம் காணும்போது தூங்கியிருந்தாங்க நான் அங்கே போனேன் இங்கே போனேன் புளி வந்தது காட்டு சொல்ல முடியுமா இப்போ தூங்குலன்னு அர்த்தம் ஆச்சு இல்லை இப்போ ஜாக்கிரவாசையிலையும் தூங்காமல் இருக்கிறதுனால விவகாரம் பண்ணுறோம் அது தூங்கியிருந்தாங்கன்னா விவகாரம் பண்ண முடியுமா ஆகவே ஜாக்கிரம் நாலு அவசைகளும் எவ்வளோ சொப்பு சுடுத்து துரியத்திலையும் அது தூங்குவதே இல்லை எப்போதும் தூங்குறதே இல்லை உங்காத ஒன்றை தூங்கினேன் தூங்கினேன்னு சொல்கிறோம் இதுதான் அஞ்ஞானம் பேர் இது நித்திய ஆனந்த சித்தாய் நிகழ்ந்திடும் என்ன ஆன்மாவை உத்திராசித்தனே சூக்கமான ஒந்தியால் உலகி அமைந்த அது சூட்சமான விவேகம் பண்ணி பார்த்து அதை நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்து கொண்டாக பாவனை இடமாச்சேன்னா அதே ஞானம் வேறு போவேன் புதுசாக ஒன்றும் இப்போ பேசுகிற மொழியோ மறந்து போகுது மறந்து போனாலும் அந்த ஞானம் இல்லாமல் போகுது அஞ்ஞானம் வந்துடுச்சு ஆத்மா தூங்குவதில்லை அந்த ஆத்மா தான் நான் ஆக நான் தூங்குவதில்லையுன்னு சொல்லணும் அது நிச்சயம் வருதா கொஞ்சம் நேரம் போகுது நேர்த்தா பார்த்தோம் கண்ணு சுக்குது தூங்குவோம் அப்படிங்கிறோம் கொஞ்சம் தூங்கி தான் தூங்கினா தான் முடியுங்கிறோம் அந்த இந்த எல்லாம் ஒரு நாள் எல்லாம் வந்துடுதில்லை அந்த காரணத்துல அபேசம் பண்ணால் தான் திடப்படுங்க முடியாது ஆத்மா தூங்குவதில்லை சதோதியம் ஒரு பானவரனும் தன் நிற்கண்டாய் மூடனானோன் மார்த்தாண்டன் என்பதே போல் உடலோரும் புந்தியின் கண் உதித்ததிபிம்பத்தை அடைவரும் மயலால் மூடன் அகமென வைமானிப்பன் இருபத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டு எட்டான் சொல்றார் கடஜலம் தண்ணிற்கண்ட கதிரவன் பதிபிம்பத்தை குடத்தில் தண்ணி வச்சிருந்தாங்க சூரியனுடைய பிரதிமம் தோற்றுது அதை மடமையாய் அறியாமைனாலே மூடனானோன் மூடப்பட்ட அறிவிலியானவன் மார்த்தான் என்பதே போல இதே பிர பிரிம்பத்தை சூரியனங்கிறான் மாத்தான சூரியன் இதுதான் சூரியன் அப்படிங்கிறான் வாசமான சூரியன் அது மேலே இருக்கு இது அப்படி போல உடற்பம் பொந்தியன்கண் உதித்த சிற்பிரதிபிம்பத்தை சரீரம் சரீரத்திலே அந்த காரணம் இருக்கு அந்த காரணத்தில் பிரதிம்பத்தில் இருக்கின்ற அந்த பிரதிபத்தை நான் நானங்குறோம் அறியாமையினால அடைவொரு பொருந்துகின்ற அந்த மயக்கத்தினாலே மூடன் அறிவில்லாதவன் அகமென அணிமா அந்த பிரதிம்பத்தை நான் என்று அபிமானிக்கிறது காரணம் என்னன்னா அறியாமை தான் அந்த காரணம் மூடன் அதுதான் மூடன்னு சொல்கிறார் ஆகவே சூரிய பிரதிம்பத்தை சூரியன் என்று சொல்லக்கூடாது அது சூரிய பிரதிம்பன்னு சொல்லணும் அப்படி போல நீங்கள் அதிஷ்டானத்தமாகிய கூடத்தினுடைய பிரதிம்பத்தை பிரதிமன் தான் சொல்லிய அது சரீரம் என்றோ அந்த சரீரத்தில் கொண்டு விவாரம் பண்ணுகிறேன் என்றோ நான் என்ற சொல்லப்பட அப்படி சொல்லுவயது அஞ்ஞானம் போயிரு அல்ல பாட்டு என்ன வளர்க்கிறான் அல்ல கோதிலா விவேகியானோன் குடம் சலம் பதிபிம்பங்கள் யாதுமே விட்டு விண்ணில் ஏகமாய் பொதிவே யாகி ஓதியன் மூன்றும் ஒளிர்விப்பித்தானே ஜோதியாம் கதிரோண்டன்னை சுத்தமாய்க் காண்பதே ஓல் நூற்றி ஐம்பத்தி மூணாவது போட்டு கோதியா விவேகி ஆனோன் குற்றங்கள் இல்லாத விவேகி விவேகம் என்ன குற்றம் இல்லை என்ன குற்றம் இல்லை சந்தீவ் விரதங்கள் வைத்துக் கொள்வதில்லை சந்தீவிர நீக்கிக்கிறான் அதுதான் குற்றம் இல்லாத அர்த்தம் சந்தீவ் அப்பப்போ நீக்கி கொள்ளக்கூடிய விவேகி அவனோ அவன் குடம் சலம் பதிபிம்பங்கள் யாதுமே வெட்டு இப்போ என்ன பண்ணுறான் இது பிரதிம்பம் இருக்கு பிரதிம்பத்துக்கு குடம் வேணும் தண்ணி வேணும் பிரதி மூணு இருக்கு அந்த மூன்றும் என்ன பண்ணுறான் யாதிமே வெட்டு அதை மூன்றையும் நீக்கி விண்ணில் ஏகமாய் பொதுவையேயாகி ஆயத்தில் சூரியனானவன் ஒருவனாகவும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது ஓதிய இவைகள் மூன்றும் ஒளிருவிப்பவனாகி மேலும் சொல்லப்பட்ட குடம் ஜலம் பிரிம்பம் மூனையும் விளக்கக்கூடியது அது கதிரோன் தான் ஆகி தானே ஜோதியாம் கதிரோன் அது தன்னைத்தானே விலக்கிக்கொண்டும் தன்னை சார்ந்த பொருளை விலக்கி கொண்டிருக்கின்ற ஜோதி அது அப்படிப்பட்ட கதிரோன் கதிரொளி உடையவன் தன்னை சுத்தமாய் காண்பதே போலும் அது தன்னை அடிப்படி பார்க்குது நான் கதிரோன் என்று தன்னைத்தானே உணர்கிறது அப்படி போல இங்கே ஆத்மஸ்வரூபமானது அதிஷ்டானத்தை பார்க்கலாம் என்று அடுத்த பாட்டில் முடிக்க போறார் போதமார் விவேகி தேகம் புந்தி சீர்ப்பதிபிம்பங்கள் யாதின் தெலிய எண்ணில் ஏகமாயும் காணும் சோதியாய கண்ட போத சுரூபமா சத்திற்கு பேதமாம் தன்னை தன்னான்மாவை பிரித்து நின்றறிய வேண்டும் ஐம்பத்தி நாலு பாட்டு முன் சொன்னார் திட்டாந்தை ஞாபகப்படுத்திக்கிட்டு தாட்டாந்தை பொருத்தி பார்க்கணும் போதமாக ஏகியானோன் ஞானப்போல் பொருந்திருக்கின்ற நித்தியான சிவஸ்தை பிரித்தி பார்க்கக்கூடிய உச்சோனவன் தேகம் குந்தி சிற்பதிம்பங்கள் முன்ன மூணு சொன்னார் கடம் ஜலம் பரிபிம்பம் அடிப்பாடு இங்கே மூன்று தேகம் கடம்போல் குந்திய ஜலம் போல சிப்பதிபிம்பங்கள் கோடத்தினுடைய பிரதிபிம்பம் ஆக பிம்பங்கள் யாதும் விட்டு அத்தனையும் நீக்கணும்ன்னா இதயவெண்ணில் ஏகமாய் யாவும் காணும் ஹதயாகாசம் என்று சொல்லக்கூடிய சித்தாக்காசத்தில் அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆத்மா இருக்கிறது தெரியும் ஜோதியாய் அகண்ட போத சுவரூபமாய் அது எப்படி இருக்கிறது விளக்கொடியுமா இருக்கிறது இது ஜட ஜட உளக்கல்ல சேதத்தன்முடையது அகண்டமாக இருக்கிறது கண்டமல்ல போத ஞானமே வடிவம் அறிவே வடிவம் அது சத்திற்கு பேதமாம் தன்னாண்மாவை சத்திற்கும் அசத்திற்கும் வேறாயிருக்கின்ற தன்னுடைய ஆத்மாவை பிரித்து மேலே சொல்லப்பட்ட தேகம் புந்தி தீர்ப்பதிங்கிறதெல்லாம் பிரித்து நன்றி அறிய வேண்டும் நன்றாக சிந்தித்து தெரிய வேண்டும் என்றார் ஆகவே சூரியனுடைய பிரதிம்பம் ஜலம் கடும் மூன்றையும் தள்ளிவிட்டாக ஐட்டானமாகிய சூரியன் மட்டும் எண்ணி இருக்கிறது போல இங்கேயும் தேகம் அந்த கரணம் பிரதிம்பம் மூன்றையும் நீக்கிட்ட முன்னா ஐஷம்ன்றது எஞ்சியிருக்கிறது அந்த ஐட்டான செய்தின்தான் நான் நானுன்னு சொல்லக்கூடிய பொருள் அதுதான் அது எப்படி இருக்குது சச்சித்தானது நித்தியம் பூர்ணமாக இருக்கிறது அது அறிவடியுமா இருக்கிறது அணுந்தொடியுமா இருக்கிறது சத்தொடியமாக இருக்கிறது அது வியாகமாக இருக்கிறது அகண்டமாக இருக்கிறது இப்படிப்பட்ட லட்சணங்கள்லாம் பொருத்தும் அதுக்கு அப்படிப்பட்ட ஒசு சூரியனை போல் ஆக இப்படிப்பட்ட ஒரு பாவனை இத்தவரை பாவனை செய்ய செய்ய ஐஸ்டானத்தை தாரும் அதை விட்டு லௌகிக பாவனைகள் செய்ய செய்ய லௌகிகத்திலும் சேரும் எந்த பாவனையும் அதுதான் எத்பாவோ தத்பாவோ தான் யார் எதுவும் இருக்கிறாரு ஆகிறார்கள் ஆக இது என்ன நமக்கு லாபம் அஜயத்தையும் சேரும்போது துக்கத்திலேயும் விடுபடுறோம் சுகத்தை அடைகிறோம் ஆரோக்கியத்து பாவம் செய்ய செய்ய துக்கத்தையும் துக்கத்தையும் சம்பாதிக்கிறோம் பாவம் புனைகளை சம்பாதித்து துக்கத்தையும் சுகத்தையும் மாறி மாறி அடைகிறோம் இதுதான் குடும்ப நாட்டும் உள்முக நாட்டத்துக்கும் வித்தியாசம் ஆகவே பாவனை எல்லா ஒரே பாவனை என்றாலும் கூட அன்முக நாட்ட பாவனை ஞானத்தை கொடுக்கும் புறமுக பாவனை விக்கத்தை கொடுக்கும் என்று விசாரத்தினால தெரிஞ்ச முடிய அச்சாரத்தையும் தெரிஞ்ச முடியாதுங்கிறார் நித்தமாயுமாக நிகழபூரணமுமாகி மெத்தவும் உண்மையாகி மிகவும் உள் வழிகளின்றேன் பித்திய கான்மாவாக பிறங்கைய பரமான்மாவை விவேகியானோன் புலமுற வரைய வேண்டும் மீண்டும் சொல்றாள் எழுநூத்தி ஐம்பத்தி ஐநூறு பாட்டு நித்தமாயி அந்த ஆத்மா எப்படி இருக்க நித்தம் நான்கு அபாவங்கள் இன்றி இருப்பது நித்தம்னு பெயரும் எங்கும் வியாபகமாக இருக்கிறது தான் ஆகாயம் போல் நிகிழ பூர்ணமுகி குறைவில்லாத தேச காலவாசை பறிச்சது ரகிதமாக இருக்கிறது மெத்தவும் உண்மையாகி அதிசூட்சமாக இருக்கிறது எதனாலும் சொல்ல எதாவது சூட்சம்னு நாம் சொல்லிவிடுமோ அணுன்னு சொல்கிறோம் அணுவுக்கு அணுங்கிறோம் இதெல்லாம் மிகமாக சூட்சமங்கிறோம் சூட்சமத்தே பார்த்து கொண்டிருக்கிற வஸ்து அவ்வளோ பார்க்க முடியும் அதனால் சோதிச்சு வந்தான் அதனால் மிகவும் உண்மையாகி மிகவும் உள்வெளிகளின்றி பொருந்துகின்ற உள்ளும் வெளியில்லை உள்ளே வெளி பிரிக்கிறதுனால் சரிதல் தான் பிரிகிறது சரிதற்றி உள்ளே அந்த கரணம் வெளியிலே புறக்கரணங்கள் சரிதும் வெளியில கடன் கடத்துக்குள்ளே ஆகாயம் கடத்த சுற்றி ஆகாயம் இடையிலே ஓடு அந்த ஓடானது பிரிக்குதுன்னு சொல்கிறோம் அதனால் வாஸ்தமாக பிரிக்கிறதே இல்லை அது பிரிக்க போல தோற்று அப்படி போல் ஆத்மாவை பிரித்து பார்க்குற மாதிரி இருக்கு சரீரம் நான் இருக்கிறேன் நான் பந்தப்பட்டவன் நான் முத்தி அடைந்தவன் என்றெல்லாம் அவச்சாரதையே சொல்லதொல்லிய வாஸ்தவமாக கடத்தி ஓட்டுக்குள்ளேயும் ஆகாமல் பூந்து கொண்டு எப்படி பிரிவினை இல்லாமல் இருக்கோ அப்படி போல் இந்த அந்த கடனம் சரீரம் எல்லாத்தையும் பூந்து கொண்டு இருந்து பிரிவு இல்லாமல் இருக்குது அதனால தான் அது வியாபகம் பூரணம் இதெல்லாம் சொல்கிறது தான் காரணம் அது மிக உண்மைன்னு சொல்கிறது தான் மிகவும் உள்வெளிகள் இல்லைன்னு சொல்கிறது தான் உள்ளே வெளியே சரீர்த்தி தான் பேசுகிறே இல்லையா சரீரத்தில் ஊழியர் இருக்கும்போது அப்படி உள்ளே அதே வெளியாது அப்படி வெளியின்றி பிரத்யேக் கார்மாவாக அப்படி இருந்தாலும் கூட விவகார தசையில் சீரீர்த்து உள்ளே இருக்கிறத அவர் பானம் பண்ணும் ஆகாசம் கடத்துக்கு உள்ளே இல்லை வெளியிலும் இல்லை ஏகமாக இருக்கிறது என்று விசாரத்தினால் தெரிஞ்சாலும் கூட விவகார திசைக்கு கடகாசம் வேண்டும் அந்த கடகாசத்தில் விவகாரம் பண்ணுறோம் தண்ணி குத்தி வைக்கிறோம் சமையல் பண்ணுறோம் சாமான அந்த காலத்தினால தற்காலிகமாக விவகார திசையில் கடத்தையை அங்காரம் பண்ணிக்கிறோம் அப்படி போல் இங்கேயும் பிரித்தே பிரச்சினா சேர்த்து உள்ளே இருக்க ஆத்மான்னு அர்த்தம் பிறங்கிய பரமாத்மாவை எங்கும் இறங்கி கொண்டிருக்கின்ற மேலான ஆத்மாவை கடகாசம் உள்ளே இருக்கிறது என்ன சொல்கிறோம் அதே காசம் எங்கும் அந்த ஓட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால இங்கே யாபமாக இருக்கிறதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டுக்கு அப்படி போல் தான் இங்கேயும் பிரத்யேக ஆத்மாவிற்கு அதுவே பிறங்கி விளங்கி கொண்டு பரமான்மாவும் இருக்கிறது புத்திரா விவேகியானோம் இந்த சித்தியனே இத்த விவேகம் அடைவன் எவனோ அவன் புலமுறை அறிய வேண்டும் அறிவுக்கு பொருத்தம்கூட அது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அப்படி தெரிஞ்சுக்கலேன்னு சொன்னாக்கா அது சித்திக்கான் தீரம்னா சித்திக்கும் அவனால அத்வைத ஞானத்தில் புரிது உள்ள சிஷியனானவன் விசாரம் செய்து சூட்சண திருஷ்டிக்கு ஏகமாக இருக்கிறதாகவும் போல திருஷ்டிக்கு உள்ளும் புறம்பு இருக்கிறதாகவும் நிச்சயம் பண்ணணும் அதே நிச்சயம்தான் உண்மையான நிச்சயம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அது விசாரதிஷ்டாகாது அதுதான் நிலை சூட்ச திருஷ்டையில் ஆத்மா ஒன்று தான் ஆர்வம் ஆனால் தோழர் திட்டிக்கு சிறுத்தை வச்சு பேசும்போது உருவம் உண்டு அது உருவத்தினால விவகாரங்கள் நடக்கின்றன இது தோழ திருஷ்டி அதனால் விசாரதிஷ்டி தோழ திருஷ்டி ரெண்டு திட்டி அங்கேயாரும் பண்ணிக்கணும் விவகார திருஷ்டி அது விவகார திருஷ்டியை அந்த சில நேரத்தில் கூட இப்போ பரமாரதி திட்டி ஆகிய எப்போ வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி வைத்துக்கொண்டால் ஆத்மா எங்களை இருந்த ஒன்றிய ஒரே வசதம் ஏகமேவாத்மா ஏகமேவா துவயம் ரெண்டு கிடையவே கிடையாது அப்போதான் சித்திக்கும் ஆக இந்த ரெண்டு பாவனையும் வச்சுக்கணும் விசாரதிஷ்டி விவாரதி திருஷ்டி ரெண்டும் வச்சுக்கணும் விவாரதிருஷ்டிக்கு நான் ஆக தோட்டலாம் மன சம்பந்தத்தினால விசாரதிருஷ்டிக்கு வாய சம்மந்தத்தை நீங்க பார்த்தோம்னா ஒரே ஆத்மா தான் அது பிரத்யேக் மட்டுமில்லை பிரத்யேக் அபிந்த பரமாத்மாவாக நிச்சயம் செய்யணும் அதனால் பித்தேக்காத்மா இருக்கிறது அதுவே பிறங்கிய பரமான்மாவும் இருக்கிறது புத்திர ஏ சிஷனே இதே யானோன் இப்படி எல்லாம் அந்த கணக்கு பொருத்தமாக விசாரணை செய்து அறிய வேண்டும் வழிய இல்லைன்னா ஆத்ம ஞானம் வராதுன்னு சொன்னார்